ஆச்சாரியா எனக்கு அந்த ஊர் தெரியாது பெருமாள் ஊர் வாசல ஊய் இறங்குறேன் இவ்வளவு வந்து நிற்கிறார் என்ன அவங்க என்ன நீங்க வந்திருக்கல என்ன என்ன மாதிரி பெரிய வாழ்க்கை தர்க்க வந்திருக்கேன் உடனே ராத்திரி அவங்க ஏகாதசிய அவங்க போனதையும் போய் நான் பலத்தை கொண்டு போயிட்டு நமஸ்காரம் பண்ணினேன் ஷுலா வந்து தோடுபட்டு அப்போ தொண்ணூற்றி மூணு வயசு வாழ்க்கை அத்தனை வயதான இருப்பாள் இதுவாள் சொன்னால் வாழையும் வச்சுக்கிண்டு எனக்கு பரலோக்கத்துக்காக சொல்கிறேன் பாடம் உங்களுக்கு நான் பாடம் சொல்றதை நினைச்சுவிட்டேன் ஆச்சரியம் சொன்னதுக்கப்புறம் வேறொருத்தருக்கும் சொல்கிறதில்லன்னு வச்சுக்கிண்டேன் உங்களுக்கு சொல்கிறேன் நாள் எனக்கு சொன்னால் கடைசியில் அப்புறம் வா எனக்கு சொல்லி முடிச்சாலம் வா காலம் அடித்தாள் சொன்னால் மகாபாரதம் கட்டுவிட்டு நான் காலமாகணும் முதல்ல பாரத புஸ்தகத்தை எடுத்து அவன் டீ புத்தாடலாம் கூட இருந்து கேட்டாலேயே பார்த்தான் இல்லை எனக்கு அப்போ ஒன்றுமே சொல்லவே தெரியாது நான் நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன சொல்ல சொல்கிறேன் எனக்கு வந்து பயமா இருக்கேன் ரொம்ப பிரிவாள் பெரிய மகாவித்வான்வா அவள் சமைச்சு வந்தா எல்லாரும் பயப்படுவாள் அவள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாள் சரியாளுக்கு குருன்னா எப்படி என்ன சொல்ல சொல்றேன்னு நீங்கள் தான் சொல்லணும் கட்டணம் என்றால் ஒரு கிரகணத்தை சொன்னா எல்லாரும் ஸ்நானம் பண்ணி சந்திரம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு ராத்திரி மூணு நாலு மணி கிரகணம் உடல்ல ராத்திரி கிரகணம் சந்திர கிரகணம் அந்த நாலு மணியும் இன்னைக்கு உத்தியோக உருவாகவும் வந்து சொல்ல சொன்னாள் வர் ஊக்கா மேற்கா தெரியாதது ஊரும் பக்கத்துல பத்து மயிலா இருந்தாலும் நான் போனதில்லை ஒரு சில பரத்தியாருக்கும் ஒரு ஹிம்சை கொடுக்க மாட்டாள் நீ சொல்ல மாட்டேன் நான் என்ன நீங்கள் சொல்லப்படாது நான் என்னமா சொல்லுவேன் என்ன அப்படி சொன்னாள் தெளிவாழ்வாள் பிரச்சாருக்கு ஹிம்சை கொடுக்காமல் இருந்தாலே ரொம்ப அப்படியே குறைஞ்சோ ஆக்கர வச்சு குறை கூடாது எந்த விருத்தியா இருக்கட்டும் அந்த ஜீவன் மனசு தவிக்காம நடக்கிறான் பாருங்க அது ரொம்ப சந்தேகமே இல்லை அஹிம்சதாம் பெரிய தர்மம் என்ன தர்மம் இருக்கே அது என்னைக்கும் கொடுக்கும் வேதம் சொல்லி அதை நடத்தி ஒருத்தன் கெட்டு போகமாட்டான் அதை தெரிஞ்சுக்கொண்டு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் உக்காரத்துடன் கூடிய இந்த பிரணவம் என்ன பண்ணும் இந்த ஸ்தூலம் சூக்மம் காரணம் இந்த மூணு இருக்கு நமக்கு இந்த மூணு சரீரத்தையும் அப்படியே லயத்தடைய முடியாது பண்ணணும் கொண்டு போய் சூக்மத்திலையும் சூக்ஷ்மத்தை கொண்டு போய் காரணத்திலையும் அஜானமான அந்த காரணத்தை அப்படியே ஆத்மாவில் கொண்டு போய் எல்லாம் சர்வ கர்மானி பஸ்மசாத் குருத்தே அர்த்துவார் சம்பளா பண்ணிவிடும் பிரணவம் தொண்ணூறு நாள் பிரணவத்தை ஜபிச்சா நிச்சயம் மூணு முகூர்த்தம் மூணு மணி பிரணவன் ஜபிச்சா பன்னிராயிரம் பிரணவன் ஜபிக்கலாம் அப்படியே நாதத்தோடு ஜபிக்கணும் ஒருமே சொல்லாது அதுக்கு பிரணவன்னே பேரு கிருதி வாசீதி பிரணவாக ஹயத்துல இருக்கிற காத்த அப்படி மேலே தூக்கின்னு வருது ஓங்குற ஊழி அப்படி நிறுத்தி மூணு மணி ஜெபிச்சா பன்னிராயிரம் ஆவத்தி ஆகும் அதுக்கு அண்ணவே வாண்டாம போட்டாள் சன்னியாசிகள் மணி ஜபிப்பாள் ஆமா சன்னியாசிகள் ரொம்ப உன்பு சில பேர் நமக்கு மேல பேப்பர் பிடிப்பா நமக்கு மேல அழைப்பா மூணு மணி பிரணவ ஜம் பண்ணோமே பார்த்தா கதவை சாத்தி உட்கார்ந்து பாருங்க என்னத்துக்கு பிரணவ ஜப்பம் பண்ணலாம் நான் ஒருமே ரொம்ப அழைக்கப்படாது அதுக்கு நம்மட்டமா உள்ள நம்மளும் அவர்தானே கூட எல்லாத்தையும் வரதுக்காக தானே சன்னியாசம் நாம வாழ சொல்றதுக்குன்னா நமக்கு ரைட்டில் தவிர்த்து அவ அதை உணரணும் நாம வந்து எடுக்க ஆன இந்த ஆஷ்டமத்துக்கு வந்தோம் எங்கிட்ட அவ தெரிஞ்சுக்கணும் நாம வாழ் சொல்லக்கூடாது நமக்கு அவ தெரியாதான் ஆனாலும் இப்ப நாம் தெரியவா சந்தானம் தான் வாழ்லாரையும் பாக்குறோமே உங்க ஊர் ரமணம் தான் வாழ்லாம் ஒரு மூணு மணி ரெண்டு மணி பேசாமல் போய் உட்காந்து போடுவாள் எப்பவும் பண்ணுவாள் பாக்கி அப்புறம் புரியுது வந்து வீடு விட்டா போவேன் அப்படி இருக்கணும் அப்படி இல்லாம ஒரு மணி அப்படி உள்ள ரெண்டாவதுல அலைஞ்சிக்கொண்டு அப்படி இருக்கிறது வேணா இன்டர்வியூ கேப் கட்டிக்கிட்டு ஆஹா அது போல செலவு கூட அதிகம் செலவு அதிகம் உள்ளிட்ட கொஞ்சம் ஏற்படுத்தும் உக்காரம் கொண்டு போய் மக்காரத்துல அவன் உட்காரத்தை ஜபிக்க ஜபிக்க அது என்ன பண்ண தெரியுமோ இந்த சூற்றத்தை கொண்டு போய் காரணத்தை கொண்டு போய் தலை இங்கே அந்த மக்காரமானது இந்த மூணையும் போக்கிய ஆத்மஸ்வரூபத்தை காட்டும் இப்படி மூன்று சரீரம் இருக்கு இந்த மூன்று சரீரத்தையே அர்த்தம் மாத்திரது இல்ல அதுதான் பிரம்மத்தை நடத்தொண்டு போய் இந்த ஜீவாத்மாவை சேப்பது பிரணவத்திலே அப்படிப்பட்ட பிரணவம் இருக்கு அது எப்போதும் சதாபலம் இருக்காது பிரணவத்தை ஜபிக்கிற போது எல்லாம் கேவல பிரணவத்தை நாம் ஜபிக்க கூடாது அர்த்தம் அதுக்காகத்தான் காயத்ரியிலே சேர்த்து ஜபிக்கிறோம் அப்படி தங்க பஸ்மத்தை சாப்பிட்டா அப்படி கொடா அறுத்து போறோம் அதுவண்ணே என்ன நெய் எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் தங்க பஸ்மம் பண்ணி கொடுக்குறா பாருங்களோ அது பஸ்மெடுத்து சாப்பிட்டா நல்ல தாக்கியம் உண்டாயிடும் அதை வருமானம் அப்படியே நக்க சாப்பிட கூடாது அது வெண்ணையிலே நெய்யில குழைச்சுதான் சாப்பிடணும் அது மாதிரி கிரகத்தனா இருக்கிறவங்க கேவல பிரணவத்தை ஜபிக்க கூடாது என்ன ஊர்வாசல் எல்லாரையும் கண்டு வறுப்பான் அவன் கண்டா கறிக்குறவன் வராது பைத்தியம் மாதிரி பேஜாரம் சொல்லுவான் அதுதான் கேவல பிரணவம் ஜெப்பம் பண்ணக்கூடாது தான் காயத்ரியோடு சேர்த்து ஜெபிக்கணும் காயத்ரியனுடைய அஞ்சத்தை கொண்டு போய் பிரணவத்தை ஜெபிக்க கூடாது சேதம் வந்துவிடும் கூட ி பிரியா சொல்லும் அப்புறம் மூணு பாதம் இருக்கு அந்த காயத்ரி பஞ்சபாதகி இத்தனை வயசுலையும் மகா மேதாவியாயின் பிரகாஷிக்கிறால என்ன காரணம் இல்லையுமோ சாஸ்திர ஆவர்த்தி பண்றாரு சாஸ்திராவும் இன்னைக்கு பண்றாரு ஆனால் இத்தனையோ ஆபத்தெல்லாம் வந்து நீர்த்தி ஆகிட்டுவாரு காரணம் காயத்ரி என்ன காயத்ரிங்கிற சொன்னுக்கே என்ன காரணப்பேரது மகாபாத்தகம் பிரம்முகத்தியாதி உபபாதங்கள் பிரம்மகத்தி சுராபானம் அதெல்லாம் வந்து மகாபாதங்கள் அவெல்லாம் காயத்ரி ஜெபிச்சா அந்த பாவங்கள் எல்லாம் போயிடும் பன்னிரண்டு அத்தியாயம் சொன்னால் ஸ்மிருதி கலியிட களவு பராசரா ஸ்மர்தான் கலிய பராசரங்களுடைய ஸ்மிருதிக்கு தான் அகார்த்தி அதுக்கு தான் பிராமணியம் அது கடைசியில் பிரித்த காண்டம் அது ஹூ எப்படி பூனையை கொன்னா என்னது வெளியே கொண்டா என்ன பாவம் விரும்ப தேய்ச்சா என்ன பாவம் பள்ளியை என்ன பாவம் இந்த பசுமே அடிச்சிருந்தா அது நாளைக்கு பிராய்ச்சித்தம் பண்ணிக்கணும் மூணு நாளைக்கு பிராணாயமோ நாலு நாளைக்கு வட்டி ஒரு நாளைக்கு ஹோமோ இப்படி இல்ல சொன்னா பெரிய கே கடைசியில் பார்த்தா ஒன்பது வயசுக்கு மேல ஒரு கழவனுக்கு அந்த வசோத படித்தா பால்யத்துல பதினஞ்சு வயசுல இருந்து இத்தனை பாப்பமும் அந்த ராய் சித்த காண்டத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அத்தனை பாப்பும் பண்ணுதான் தோணிச்சது அப்போ அவங்க என்ன பண்றது எண்பது வயசுக்கு மேல அவங்க ராய் சித்தங்கள்லாம் பண்றதுக்கு அப்புறம் ஐம்பது வயசு இருந்தா கூட போராதுவா அப்புறம் எண்பது வயசு கழுவும் அப்புறம் ஐம்பது வயசு இருப்பவன் இருக்க மாட்டா எல்லா பாபும் பண்ணிட்டு தான் நினைச்சா என்ன பண்ணணும் பத்து தீட்டு போட்டு விட்டா பாசண்ட போற போது சக்தியை முடிச்சு விட்டா அண்ணன் போற போது கண்டாலம் போட்டு துணியை முடிச்சு விட்டாள் இன்னொரு தசராத்திர தீட்டு ஒருத்தர் மேல போட்டு விட்டா போற போது இத்தனையும் சேர்த்து ராஜாங்குளத்துல ஒரு ஸ்தானம் அத்தனையும் அப்புறம் இங்க இருந்து பாலையா ஸ்கூல் வாசல் ஒருத்தரப்பாந்துட்டேன் இங்க போற போது செற்கையை முதிச்சேள் இங்க கவனிச்சேள் கவனிக்கலைங்கிறேன் அது ஒரு தூட்டு கொடுத்துருக்குன்னா தான் ஸ்நானம் ஆயிடுச்சு போயிட்டு எனக்கு தெரியாவும் தூட்டு கொடுத்து அதுக்காக தனி ஸ்தானம் அப்புறம் துணியை முதிச்சேள் நீங்க போற போது இவங்க ஓகே நேரம் தான் போற போது என்ன சொல்லணும் சொல்வன் அவங்க இப்படி கடைகளை சொன்னானே அதுக்காக நீ ஸ்னானம் தூட்டு கொடுத்து அப்படி எல்லா பாபமும் மொத்தம் பண்ணியிருந்தானே அதுக்கு செலுத்து என்ன பிராய்சி தமிழ்நாடு காத்ரி சோதமம் பரம் பதினாயிரம் ஆவத்தி காயத்ரி சரூபிரித்தம் சங்கல்பம் பண்ணிவிட்ட எல்லா பாபமும் போடும் பதினாயிரம் காயத்ரிய பஞ்சாவசானியா வச்சு அழகா உட்கார்ந்து என்ன சிரசு கழுத்து இடுப்பு மூணு சமாயிருக்க அப்படி கூனி போன பாட்டி மாதிரி உட்காந்துட்டு ஜெயிக்கப்படாது என்ன என்ன ஜெபம் என்ன ஜெபம் அது அப்படிதான் ஜெயிக்கப்படாது ீவ சிதீரீரீரீவா கழுத்து லைட்டா இருக்க உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது முடியல கழவரால முடியாது வயதானவரா என்னடா பண்றதுன்னா கடைகளை சொல்றேன் அதுக்கு மேல கேட்டாதே அதான் கடகி முற்றி தூண் முட்டா அவர் ஸ்மிருதிக்கு ஆனையா பெரியவாள் வேலை வித்து கிடையாது போய் காலில் விழுந்து இது மாதிரி நான் எல்லா பாபமும் பண்ணிவிட்டேன் பதினாயிரம் காயத்திரியும் கால போய் விழுந்து நம்ம நீங்கதான் காப்பாற்றணும்னு அழுகிடுவான்னு அவன் பிரசாதம் பண்ணிவிட்டா அவன் சர்வபாபான் முக்தோபான்னு சொல்லி பண்ணுறா சர்வேப்பா கலவுில கவி தெரியும் அந்த பழவத்தை சேர்த்து ஜபிக்கணும் ஐத்திரி எப்படி ஜபிச்சு பார்த்தா தெரியுமே அட்டை சவித் சவி சாவித்திரியும் சவிதா தெய்வத்தை என்னத்தினாலே சவிதானா கொடுப்பவன் என்ற அர்த்தம் எதை கொடுப்போன் என்று வேதம் வந்து போய் அர்த்தம் ஜபிச்சது காயத்ரி அர்த்தம் சவிதா ஸ்ரீ பிரசவிதா ஸ்ரீய கொடுக்கிறவன் அடங்கே தீர்வன் காயத்ரி ஜபிக்கிற வீட்டுல தாரித்யம் இருக்காது நம்ம வருமான கைய உள்ள வைக்கின்றது இருப்பார் நம்ம வாயை விட்டு அழகா பஞ்சாவசானியா ஜபிக்கிறான் தாரித்யமே வராது நம்பிக்கை வர மாட்டேங்கிறது கயத்திரி பத்தி பசி பண்ண மாட்டேங்கி நல்லா இருக்கணும் கண்டிக்குழமை திங்கட்கிழமை கைத்ரி பண்றது காய்த்தபிக்கணும்ள்ளக்காரன் வர்ணமாலான்னு ஒரு சித்தகம் எதி அதுல மந்திர காய்த்தீங்க தந்திர காயத்ரீங்க பிரிச்சு பிராமணால்லாம் வந்து மந்திர காயத்திரியை ஜபிக்கணும் அந்நியால் தந்திர காயத்திரியை ஜபிக்கணும் ஜபிச்சு கடைசி வரையிறோம் அடுத்த ஜென்மா மந்திர காய்த்தி ஜபிக்க முடியாது இந்தியாவில வந்து புறக்கணும்னு அழுதுட்டா நாமெல்லாம் இங்க புறந்து போன கைட்டு வைக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அவங்க வந்து நம்மூர்ல பொழுது காயத்ரி ஆசைத்தால் அவன் எப்போதும் அது பிரணவம் மனோஜம் அசோகம் அடக்கினால் சோகம் போகும் துக்கம் போகும் கேட்டால் மனோயம் இந்த மோதிரத்தை கேட்டு நான் இல்லைன்னு உடனே போவோம் அதனாலதான் ஆச்சரியா சேஷ காமகம் எனக்கு பிரதிகதாக கோஷத்து அவன் கோபம்னு வேற பேரு இந்த காமமே தாண்டா கோபமா உடனே கோஷம் போட்டு டிராமே கோபமா பரிணாமத்தை அடையிறதுனால ஆச்சாரியால் கீதாபாஷ் மனசு அடக்கி விட்டான் சோகமே இல்லையே மனோயம் சந்திர்டன் பண்ணினும் விடாது சாஸ்வதமாயிருக்கும் நாள் சாதுக்களோடு பண்ணினும் விலகாதான் சாதுக்களோட பண்ணின ஒரு நாளும் போகாதான் சஜனேனே யோனேனா போக்கிரும் தெரிஞ்சா எப்படி விலகணும்னா நல்லவண்ணு நினைச்சும் போக்கிரியா இருப்பான் திடீர்னு விலகாது விலகரு எப்படி விளக்கணும் தெரியுமா இல்ல எவனை எப்படி நம்ம விட்டு விலகுமோ அந்த மாதிரி விளக்குல சொல்லிக்கிட்டு விலகுது கழவர் மோக்குன்னு கண்ணாடியில் பார்த்து சம்சாரத்தை கூப்பிட்டு எல்லாம் மயிலா இருக்கிறேன் எனக்கு நான் சந்தோஷப்படுத்துகிறான் வள்ளி விலை அதிக நமக்கு வந்து கவலை இல்லை அப்படி நினைச்சுக்கிறான் கரம் தான் நினைக்க மாட்டேங்கிறான வீச்சத்தை வசித்தலை ராமனை பார்த்து வசித்தர் இந்த காது கிட்ட ஒதான்ற வருத்திலே கனத்தினால வர ஜங்கிறது இந்த ரெண்டு காது கிட்ட தான் முதல்ல ஒழுக்குமா அது காடுதாசம் சொல்லுமா ராமாயணத்துல இந்த ஜெர வந்து தசரத காதில ரஸ்யமா ஒரு சமாச்சாரம் எதுக்கு நகர்சியமா சொல்லுவானே ரஸ்யமா என்ன சிந்தித்தது நாள் ராமேஸ்ரீ தீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் போல் காலிமிட்ட வந்து சிந்தித்தார் ரகசியமா சொல்லுவானே நாள் கைகை பயாத்திருந்தான் காளிதாசன் கைகைக்கு தெரியவிடாது ரகசியமா சொன்னா போல இருந்தது நான் அவன் ராமாயணத்துல போய் அழகா அப்படி கொத்த சின்ன சின்ன ஸ்லோகம் போய் அச்சரியமா சாகரம் தீர்ணா சமுத்திரத்தை தாண்டினார் சுந்தரகாண்டம் அது எத போல அலங்காரம் உமகாரம் இல்லாத அம்பாள வர சொல்லல உயிரோடு உயிரோடு ஜீவகலையோடு வருது சாதுக்களோடு பண்ணினும் அழியாடா என்ன அர்த்தம் அய்யத்தன்மே சாருக்கூட்பேஷமன் வாதி சத்தம் ஹிம் நோச்சி எதை விட்டால் எல்லாருக்கும் அப்படி கண்டு சொல்லுவதற்கு என்ன காரணம் அவன் விட்டு எல்லாருக்கும் ஒரு கழுவுறதிட்டா சோகம் இல்லாமித் தியாகம் பண்ணி நானே யானால் எப்போதும் சுகமா இருக்கலாம் என்று நாலு கேள்வ எட்டம் காட்டாள் அவன் எல்லாருக்கும் அதுக்காக அந்த அகங்காரம் தொலைனும் அது இங்க மட்டும் இல்ல மோட்சத்துக்கு கூட பிரதிபந்தனம் அகங்காரம் அவன் அகங்காரம் கொண்டு போய் எப்படி சரீராதிகள் இடத்துல எண்ணத்தோட கூட ஒருத்தம் வேதாந்த சவணம் பண்ணினா கூட என்னென்ன நாள் நஷ்டமா போடுவோம் அது எதா போலேனா முதலையே பிடிச்சுட்டு அக்கறை போனோம்னு நினைச்சா போலேன்னு கொள்ளத்துல போய் அக்கறை தாண்டனம் இறங்கினா ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு ஓபி பக்கத்து துறை ஓடத்துறை பரிசத்துறை அங்க போனா ராத்திரி முக்கால்வா சாப்பிட உரிமையில் இருக்க கொள்ளம் முக்கால்வா கொடுக்காவது நாலு நாளைக்கு இடங்கி சாப்பிடலாமே என்ன நினைக்கிண்டு அந்த துறையில போய் இறங்கினார் ஒரு முதல ஒண்ணு திருஷியா முதல் அது ஒரு சொப்ப கட்டைன்னு நினைச்சு காப்பாற்றணும் தருணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு போய் பிடிச்சான் அது உள்ள விழுக்கிறது அந்தந்த வடவண்ட கரையில இருந்து என்னடா இன்னமும் வந்து உள்ள போயே இருக்கே வர காணும் முதலே அது கட்டை இல்லை அப்புறம் உள்ள விழுக்கிறது என்னன்னு அது மாதிரி வேதாந்தத்தால தருணம் பண்ணணும்னு வேதாந்தங்களுக்கு ஆரம்பிப்பான் அந்த சிரவணம் பண்ற போது அவங்க என்ன சொல்லிருக்கோகம் ஏ கர்மா கர்மாவெல்லாம் மட்டம்னு சொல்லும் அத கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தியார கூப்பிடுவாரு அஷ்டமி அமாவாசை வரப்போ அமாவாசை தர்ப்பணத்துக்குற ஏன் வேதான் தங்க காரம் கர்மாவெல்லாம் மட்டும் சொல்லிருக்கேன் அதனால இன்னமே அமாவாஸ் தர்பனத்தை கர்மாவை மட்டமாக சொல்லி இருக்கு அமாவாசை விடத்தை விட முழுசா சாம்பார்லாம் என்ன பண்ணுவோம் வேதாந்தம் முதல மாதிரி கொண்டு போய் தள்ளிப்படுமே உள்ள இழுத்து கர்மாவுல இருந்தும் பிரச்சனை ஆகி நரகத்தில் கொண்டு போய் தள்ளிப்படுமா அது மாதிரி அக்கறையும் போகாம இக்கறையும் போகாம முதல வாயில போயிடாம பாருங்க அது மாதிரி பண்ணிவிடும் அதனால என்னங்கிற அகங்காரத்தை விட்டா மானம் உலகத்துல எல்லாருக்கும் பிரேமாதிப்பன் கோபத்தை விட்டான சோகமே அவனுக்கு துக்கமே இருக்காது அவன் கோபிச்சிருவனுதான் உன் கோபத்துல அடிச்சு விடுவான் ஓங்கி வரதுன்னு ஒருத்தரை அடிச்சு விட்டார் கல்யாணம் ரத்தம் உடனே அப்புறம் எல்லாம் எடுத்து டாக்சி கார் கொண்டு வர சொல்லி ஆஸ்பத்திரி நல்லா அடிச்சுட்டு செலவு கோபத்தாலே வர கட்டி அடிச்சு விட்டான் அடித்தனால மூணு மாசம் இவனே பணத்தை செலவிச்சு அவனே அடிச்சுப்பான் அவன் தேவையான அடிச்சுப்பான் அம்மாவே சொல்லுவான் அடிச்சவங்க எனக்காக அந்த அம்மா பல்லவி மாதிரி சொல்லுவாள் சுரம் போல இவங்க முட்டாள்தனமா இவன் மக்கள் அடிச்சுப்பான் தலையில வந்து குவியும் தெரியுமா ஆசை இல்லாதவன் இடத்துல வந்து குவியுமா ஆமா இவன் கழக போகணும் பஸ்ல நினைச்சுன்னா மேற்க போற பஸ் வந்துட்டே இருக்கும் மேற்க போகணும் இவன் மேற்க போகணும்னு நினைச்சுக்கணும் தானே கழக போற பஸ் வரும் அப்படி வரும் அது மாதிரி வேணும் வேணும்னு நினைச்சு எல்லாம் இவனை தோடிக்குள் வருமான ராஜாக்கள்லாம் அவனை தோடிக்கு வருவான இவன் அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும்னு நினைச்சானே கண்டா பயன் ஹித்வார்த்தவான் நல்ல காலங்களில் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் தலா மறைஞ்சு விடுவான் அவசியமா தானம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பமா இருக்கும் அப்போ நான் இருந்தா தானே நம்ம காப்பன் ஆனால் ஆதார இல்லையான முடியல மட்டும் வரப்படாது நரசிம்ம ஜெயந்தி பாகுவதர் பண்ணிட்டு போற மட்டும் ஊருக்கு வரப்படாதுன்னு அப்படி சொல்ல சங்கல்பம் பண்ணிப்பான் அவன் ஊருக்கு வரவிட்டாமலே பண்ணிவிடும் அப்புறம் அவன் அப்படி ஆயிடுவேன் அவன் ஆச்சாரியை விட்டு பண்றது இல்லையோன் கதவை சாச்சுனா அந்த கதவு சாத்தியோட்டி வீட்டை இன்னும் திறக்கல அப்படியே போயிடுது அப்படியே அவன் இல்ல அவசியமா கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல கொடுக்காம அதுக்கு லோகம் அதனாலதான் மூணு பேர் தான் நடக்கத்துக்கு மூணு பேரு விட நரக்கத்துக்கு கொண்டு போடுவன் நரக்கத்துக்கு பிடிச்சி விட்டுவோங்கிறாள் கீதையிலே மம்ோசம் லோகம் காமயேஷ்யலே த்விதம் நரகட்சேதம் எனக்கு மறந்து போ உங்களுக்காருக்காக ஞாபகம் இருக்கான்னு பாக்க அப்படி பெருமையா சொல்லிக்கிறேன் மறந்து போனதா அப்படி தந்திரமா சொல்லிக்கலாமா இல்லையா மரக சேதம் நாசனமாத்மனஹ மரகத்துக்கு மூணு விதமான துவாரம் ஈட்ட தான் ஆனாலும் அது அந்த ஆத்ம தத்துவத்தில் சொல்லி இருக்க ஸ்லோகம் என போற மாட்டேங்கிறது இங்க போய் கதை நின்று கடல் போய் தத்துவத்தை போய் சொல்ல போனா அது வேற ஊராட்டமா இருக்கு ஆனா ஊட்டியில வெயில் அடிக்கணும் அது மாதிரி இருக்கு சேதம் துவாரம் நரகத்துக்கு துவாரம் இந்த மூணும் போனா என்ன ஆத்மா ஆத்மா நாசமா நஷ அதர்ஷனே ஆத்மா என்னன்னே நினைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் பண்ணிவிடுவோம் இப்ப ஏதாவது ஆத்மாத்ம விசாரம் சொல்லாவது காதல் விழுது அது கூட விடாது அது எதுனா காமஹா கிரோதா ததா லோபே தத்யம் காமஹா கிரோதா ததா லோபா இந்த மூணு மகா பாபி தனித்தனியா சொன்னார் ஆம காமக் காமஹா கிரோதா ததா லோபா சொன்னாலே வியர்த்தமா என்னன்னா ஒரு பாபி போடும் நம்ம தள்ளுறதுக்குன்னு உண்டாய் ஆகியதால் இந்த மூணு பாபிக்கும் அடங்கக்கூடாதுன்னு உண்டாய் கோபத்தை இருக்காது அவன் கோபம் இருந்தா பெரியா அவன்னை பாரது இந்த கோபிச்சுக்கிறானே அவனுக்கு என்னடா பிரயோஜனம்னா தன் காரியத்தை கட்டுக்கிறானே அதான் பிரயோஜனம் அவன் காரியத்தை கெட்டு உருவனுக்கா கோபத்தினாலோபம் லோபத்தை விட்டான யாரா தானம் பண்ண வேண்டிய காலத்துல அதை கிரவா கொடுத்துட்டான அவன் சுகமா தான் கொடுப்பான் அவனுக்கு துக்கமே வரவே வராதா பிராமண நலத்துல எதற்காக கொடுப்பது டிராமா போடுறவன் டான்ஸ் ஆடுறவாள் அவாளுக்கு எதுக்காக கொடுக்கறது பரலோகத்துல தர்மம் கூட வருவதற்காக பிராமண இடத்துல பண்றதானும் இருக்காள் பாத்திரம் எத்தனை லட்சியத்தேனா சாதுக்கு இடத்துல கொடுத்துட்டா அது பரலோகத்துல வந்து காத்துக்கிட்டு இருக்குமா அவன் ஒண்ணும் ஆயுதமா வந்து நிற்குமா அதுக்காகத்தான் வந்து பிராமண தானம் பண்ணுவதுங்க அவன் வையாம இருக்கிறதுக்காக நடனத்தாயிரம் சீட்டாடுற கிளப் இருக்கும் அதுக்கு ஆறாவது நல்ல வாயாடி அறிக்கிறோம்னா அதுக்கு மெம்பரா சேர்ல எல்லாம் போறதுலாம் வையவேன் ரெண்டு ரூபாய் கொடுக்கறது இது பண்றேன் அதுக்காக அஞ்சு ரூபாய் தொலைச்சுட்டு என்ன வெய்யாது போத போறான் கூட அப்படி கொடுத்து விடணும் சில இடங்கள்ல அவளுடைய பயங்கர கொடுப்பாரு அதே மாதிரி டிராமாட்டு வந்து கிடைப்பான் இல்லன்னா அதுக்காக பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கிவிடுவோம் தூஷிக்காமல் இருப்பதற்காகவும் உதகத்துக்கு அழகாக நடந்துக்கணும் இவன் கிளப்புன்னா சீட்டா இவனுக்கு ஒண்ணும் இஷ்டம் இருக்காது ஆறா உற்சாகமும் ஆறுறவனுக்கு எதுக்காக கொடுக்கறதுன்னு நம்ம ரிஷிட்டுக்காக மாத்திரம் செமக்காரன் தான் சமைக்கிறதுன்னு இருந்துட்டா அவன் கூச்சு கூட்டான் பத்து மணிக்கு அப்புறம் இவனுக்கு ஏத்தத்தை அப்புறம் அந்த அம்மா இவரின் தெரியாது குழந்தைகளுக்கு அந்த பழக்கமே சமயமே அந்த பழக்கமே இல்லாம போட்டோம் வேலை <laughs> கூட அது என்ன ஒருமனை பயிற்சி இன்னும் பிரசவம் வெளியே உதவிகளா ஒரு வேலையை நடக்கலான் அவன் கார் ஓட்டப்படாத ஸ்திரிகள் போட்டா பம்பாயிரத்தி ஜனவரி மாசத்துல என்ன அவன் ஓட்ட ஆரம்பிச்சு ரொம்ப பேருக்கு மேல விட்டுக்கலாம் பையன் அங்கே வரவங்க மேல ஆழ்மையில ஸ்திரீகள் ஓட்டப்படாதன்னு உத்தரவு கார்பரேஷன்ல இனிமேல் ஸ்திரிகளுக்கு வேலை கொடுக்குறதுல அதுக்கு என்ன காரணம்னா ஒருமண பிரசவங்கிற வயிற்றுடா எத்தனை வருஷமும் போக்குவரத்து குழந்தைன்னா அந்த அம்மா போயிட்டு வந்து அதனால அது ஒரு வேலையும் நடக்கல வேலை கொடுக்க மாட்டேன் கோபம் வரும் கோபத்தை சம்பாதிக்க குழந்தைகளை சோக்கிறதுக்கு அழகா சங்கீதம் சொல்லி வச்சு ஏதாவது ஒரு கட்டி பாடினாலும் நமக்கு ஏதாவது கவலை இருந்தா போடும் பத்தி ஒரு ஒரு வாரத்துக்கும் பாடி இருக்காது ஈட்டுவாள் ஒரு கவி பாடினா நம்ம துக்கமாவது போகும் வீணை வாஷா அப்படி ஏதாவது நல்ல வாக்கியங்கள் வாங்கி சொல்லி நல்லா தியானம் பண்ண சொல்லி பகவான பத்தி அப்படி ஏதாவது சொன்னாலும் புண்ணியம் உண்டு காதைகள் கொண்டு போய் புண்டு கொண்டு போய் சேர்த்து என்ன ஒன்னு புண்ணியம் இருக்கணும் இருக்கணும் வேலை கிடைக்கல இனிமே இவ்வாறு சேர்ந்து இன்னும் வேலை கிடைக்காதுதான் அதிகம் வேணும் ஒன்னு ஒன்னா கிடைக்கலாம் என்றால் என்னெல்லாம் இந்த வேலை சம்பாதிச்சு கொடுக்கறது ஒரு கமிட்டி இல்ல போட்டோம் அதுல ஒன்னும் மெம்பராஜ் ஆமா அப்படி ஒரு கமிட்டின்னு போடுறாங்க அதனால சிலவே விஜயமாட்டோம் அது ஒரு ஜீவனத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத காரியம் என்ன இப்போ பிஏ என்ன பரலோகத்துக்காக ஒன்னும் உதவணும் எகலோகத்துக்காக இருக்கணும் அவன் எல்லாரும் நான் ஏதோ பேசுறேன்னு நினைக்கலாம் நீங்க லௌகிக்கத்துல தலை சிறந்த வாழ்லாம் ஸ்ரீராஜகோபாலசேமும் நீக்கி சொல்றாரு அவர் அவர் முன்னாடியே சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அவர் எல்லாம் கடைசியில் சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி சொல்லல இப்ப ஒண்ணு சொல்றாரு அவர் பேச்ச உத்தரவு கேட்க மாட்டேங்கிறா இல்லையா அவள் பெரிய தீரவா அவளுக்கு என்னது பயம் யாருக்கு பயப்படணும் ஒரு பெரிய தீர தூண்டியவர் சிம்மம் அவர் முன்னாடி அழகாக சொல்லி இதெல்லாத்தையும் துறைச்சிடக்கூடாதோ அவர் மந்தியா இருக்கிற காலத்துலாம் பயமா இருந்துருக்கு இப்ப கடை வந்து மகவன் தாமா சொல்ற சமயத்தில் இவர் சொன்னாங்க அவரை சொல்லி யாருப்பாரு இப்ப சொல்றாரு தப்புன்னு பிரகாஷ் சொல்றாரு எல்லாமே விடாது அவன் சுப்பிரமணியங்க விடாருன்னு என்னத்துக்கு சேலத்தில் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சாரு அதான் அவரதான் வந்தாரு என்னத்துக்குன்னு கேட்டார் அவன உத்தமியவர் அவர் சொன்னாருன்னு இதெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா எஸ் படிக்கா போறோம் அந்த படிப்பு கூட படிப்பா வைக்கோன்றதுக்காக உதவியா இருப்போம்னா கல்யாணம் பண்ணிக்கிற பயனும் பையனும் பயப்படுறாங்க பாஸ் பொ ஜமும் சமணமா இருக்கு பாஸ் ஆகாம ஸ்கூல் போகாம அப்படின்னு சுற்று வாரத்தோடு நிறுத்தின ஒரு பெண் குழந்தை கேள்வாட்டா இங்க டபுள் எம்ஏ முழிக்கிறது எதுக்காக கொடுப்பதுனால் குடும்ப வேலை நொனு ஓடும் லெவனா போட்டுணும் அதுக்காக கொடுக்கணும்னா ராஜாட்ட எதுக்காக கொடுக்கறது என்ன பயத்துக்காக லெவனா தியாகஸ்வி उल्पी प्रकाश उलहमल खेल स्व प्रकाश देने போல்றவி இருப்பது அஜ்யானிகள் தான் நிறைய இருப்பாங்க அவன் ஒரு பெரிய ஒரு வரலாறு கட்டி இருக்கிற ஒரு பெரிய ஷாப்புல எத்தனை பெரிய பாட்டில் இருக்கு கஸ்தூரி முழுகோ சின்னதாத்தான் இருக்கும் அவன் பாக்கி எல்லாம் வந்து திருசி திருசியா வச்சிருப்பான் அவன் புகையில பெரிய இதுல ரம்ல அடங்கி வச்சிருப்பான் ஊட்ட மூட்டையா பருப்பு உந்து தவறே தவறு இல்ல அவன் கஸ்தூரி கொஞ்சமா தான் இருக்கும் அது மாதிரி ஜானி ரொம்ப குறைச்சமா தான் குறைச்சலா தான் இருப்பாள் உலகம் மூமையும் நிறைஞ்சிருப்பது அஜ்யானம் இருப்பாள் இந்த லோகாங்கிற்கு ஆத்மான்னு அர்த்தம்னா லோக்கியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஆத்மா இருக்கானு அவனை யாரு போய் மூடி இருக்காள்னா அஜ்ஞானம் போய் மூடி இருக்கு சமசான பிரகாசத்தே அவிஜெய்வ நடத்தல் இருப்பது நாள் ஜீவன் நடத்தல் உள்ளே இருந்தும் அவனுடைய பிரகாசம் தெரியாமல் இருக்காங்க இருட்டில் கிடக்கிற மோதிரம் தெரியாமல் இருப்பது போல் வயிறு மோதிரம் பதினாயிரம் ரூபாய் வில வரும் நல்ல கும்பி இருட்டு ராத்திரி மழை கொட்டுவது நைட் அணைஞ்சு கிடக்கு தெரியல நைட்டு வந்தா தெரியுது அது மாதிரி அஜ்ஞானம் அந்த இருக்கே அதனால அவனுடைய பிரகாசம் தெரியாமல் இருக்காங்க அவன் வைர மோதலத்தினுடைய பெருமை இருட்டு நாளை தெரியாமல் இருப்பது பிரகாசதேட்டு ஆசையினாலே எதையா கப்பனோ போனோம் உருவனோன்னு பயந்துறானிமித்ராணி நகச்சதி இருக்கிறவன் அவன் வீடு வாசல் பணங்காசியை இதுல பத்து உள்ளவன் புண்ணிய லோகம் போக முடியாத இருக்க இருக்க உடனே உங்க தாத்தா மாதிரி தாத்தா வந்து தாத்தாவே வந்து மறுபடியும் அவன் அப்படிதான் அவன் கிட்ட புரியுமா இருந்தா இருக்கு அர்ஜுனா ஸ்மாஷு காலேஷு மாமனு என்ன எப்போது அந்த காலத்துல என்ன நினைச்சு சரீரத்தை விட்டு என்னவே ஆயிங்கிட்ட வந்து உள்ளாம் நாள் என்ன உங்களை நினைச்சா தான் வரலாமோ இன்னும் உங்களையே விசத்து அப்படி இல்லையா அர்ஜுனா எம் எம்பாபிஸ்மரம் பாவம் மரண காலத்துல எதை நினைச்சாலும் அப்படி வந்து உள்ளாங்க என்ன நினைச்சா தான் ஒருவன் இல்ல என்ன எங்கிட்ட வர சொன்னா அர்ஜுனா அடுத்த ஸ்லோகம் பாபி ஸ்மரன் பாவம் எதை நினைச்சிருந்தோம் எப்படி இருக்கோ அப்படி வந்து முன்னாடி அப்படியே என்ன இப்படி என்ன என்ன போறாங்க சுத்தி தட்டுற போது கரங்காட்டம் ஆிறதா மற்கட்டமா ஆகுது அப்போ சரியா இருக்குடா அதுக்காதா முன்னாடி எல்லாம் உன்னை அப்படியே இرمுது அப்படியே இرمுது காலையில நான் வந்து இرمுது நான் கேட்டேன் அப்படியே நான் சொல்றதங்க நான் சட இருக்குது என்ன قلنا இப்படி இன்னார் இது சுத்தி தட்டுற போது அதெல்லாம் அவரோட குரதா அந்த குரூப் மூக்கு கெடிச்சிடுதுல மந்த மனுஷன் உயிரோடு இருந்தா கூடனுக்கு சமம் ஹட்டம் தேசமாக இருந்தா கூட சத்தத்துக்கு சமமான எந்த தேசம் ஹட்ட பிரயோஜனம் இல்லாத எந்தயஜ் பண்ணினாலும் அது ஃபலமில்லாமல் ஷத்தத்துக்கு சனமாகும் யஜ் இன்று நாலு கழுவை எட்டம் தர்மபுத்தேட்டாள் மரும தரிஷம் சத்தவனுக்கு சமானம் எந்த மனுஷன் தரித்திரன் உயிரோடு அவன் சத்தவனுக்கு சமானம் தான் மிருதோ தரிஷ மிருதம் ராஷ்டிரமராஜம் எந்த ராஜ்யம் சத்தத்துக்கு சமாதம் ராஜா இல்லாத ராஜ்யம் ராஜா இல்லா ஊர் மட்டும் நல்லா இல்ல இல்ல நம்ம ராஜா இருக்கிற போது நான் இங்கூரை பார்த்துருக்கேன் என்ன சரி நத்திரம் பண்ணா பெருமையா இருக்கோம்ல வந்த காலத்துல சொல்றேன் அச்சினியா இருந்த ராஜா இருக்குதான் அரண்மனை வர ஆகும் குதிரையை தான் பாக்கிறேன் குதிரையும் ராஜா இல்லைன்னா அந்த தேசம் மரிச்சத்துக்கு சமாளம் நான் மரிச்சத்துக்கு சமாளம் நேராத்தியனம் பண்ணாதவனை வச்சு கொண்ட சார்த்தம் இருக்கே சத்தத்துக்கு சமாளம் நம்ம அம்மாஞ்சி போட்டுனே பண்ணிவிட்டா தான் பெரிய பிடிச்சி கொடுத்து வச்சுட்டான் அவங்க சாதம் யாரையும் வழக்கம் இல்லை வச்சு விட்டான் பாத்தியாருக்கு தன்னை சொல்லாம அவனை சமைச்சு யானைக்கு தீனி சமப்பட்டு பாத்தியான்னு வருத்தப்பட்டாள் அவர் அதுக்காக என்ன பண்ணார் அவன் புதுசா வந்திருக்காரு அவன் வாத்தியார காட்டான் யோஜனை தெரியாது நிறைய விட்டு பேச்சு ஸ்நானம் பண்ணுவது முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் விடுவாரு அரப்ப ரொம்ப தேய்சம் கொஞ்சமா தேய்சி இது மேலாம் ஒரேடியா உட்காந்த ஈர வரல ஐம்பது வரலி வச்சு அப்படி இல்ல ஒரே புகை அந்த புகையும் போட்டு வரணும் பண்ண உடனே நேரம் பித்திருக்கள் சாநித்தமாயிட்டா ஒன்னுக்குறையாறு கரண்டி நினைச்சு அஞ்சாறு கரண்டி அந்த சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே பயத்தை கட கடாங்கிறது ாலும்ப்தான் விட்டோத்யம்யம் சாப்தத்துல வச்சாது மன மறிச்சு போனதுக்கு சமானம்னு விட்டார் சாத்தசட்ட கொண்டுழம் நாட்டுப்பழம் நாட்டுப்பழத்துல பழம் வாங்கிருந்த ஒரு பழமா இல்ல முறையை சாப்பிடுவோம் ரெண்டு இல்லை ஒன்பது ரெண்டு மாதிரி பேப்பரை படிச்சு அபிஷோனா தான் அபிஷமனம் எப்படி இருந்த இருக்கிற போது விஸ்வர் அந்த சின்ன மாம்பழத்தை பேசுண்டே கிட்ட வேலை வச்சு அமைக்கிறார் அந்த பித்திருவரங்க மாறி அவனும் பேசின்றதான் அவனும் அவை வித்த வைக்காதேதங்கலா காயத்ரி மாத்திர சாரோபி காயத்ரி ஜெயிக்கிறோம் பாத்திரம் வெயில்தான் பட்சத்தில் இவன் என் மாம்பழத்து கொட்டை இல்லைங்கிறான் அவன் என் மாம்பழத்து கொட்டை சாந்த காலத்தில் உங்க பிதாவுக்கு தானே சாத்தம் ஆமான் சாத்தம் பண்ணிட்டே இருக்கபோது அம்மா கொஞ்சம் வாயிடி அவர்கிட்ட விஸ்வதேவர உணர்ந்து அதிர்ஷ்டத்தை போட்டா வாண்டாம்னா அண்ணா இருக்கேன் மாமியா இருக்கு அதிர்ஷம் என்ன வாண்டாம் வாண்டாங்க பித்தூர் மாமனார்னு சொல்லுவா இன்னைக்கு மாமியா இருக்குன்னா சாத்தம்னா நான் பித்ரு சாத்தமான கேட்டேன் ஆமான்னு சொன்னார நான் பித்தருக்கு ரெண்டுமா இடையில உண்டி என்ன பண்றது நான் ஊர்ல மாட்டினோம் என்ன கேக்குறான் நம்ம பாதி சாத்திருத்தா மாத்திரன்னு பண்றதா கேக்குறான் எதை மாத்தி கொண்டு வச்சு விட்டாங்க கொண்டு போயிடும் அதுதான் சன்னியாசியா இருந்தா கூட பிராமணா கிடைக்கலாம் எட்டுமே உக்காரணும் ஆச்சாரியா இருக்கு உட்கார்ந்துடா பாதி கரெக்டர் மண்டலமிஷ்ணருடைய சாப்பிட்டா சொல்லி சாலத்துல உள்ள கூட்டா மண்டலமிஷ்ணர் சாத்தம் பண்ற வியாசன ஜெய்மினியும் பிராமணா ஆமா மண்டலமிஷ்ணருடைய மண்டலமிஷ்ணருடைய சாத்தியத்துல வியாசனியும் ரெண்டு பேரும் பிராமணா உள்ள கூட்டா இதில் உட்கார சமயம் சன்னியாசிக்கு பரமத்வேஷம் யோக மகிமையால உள்ள போயிட்டா வாசக்க அவகாரம் சொன்னாங்க சன்னியாசி அவர் ஸ்நானம் பண்ணுவார் நீர் உள்ள போடாத கோபம் உள்ள போட்டாலாச்சரியா ரொம்ப கோபம் மண்டலமிஷ்வருக்கு ஆனா ஜெயமனியும் யாத்திரம் எழுந்திருந்த அஞ்சலி புரியாச்சரியா சந்தவருக்கு வரணும்னு சொன்னருக்கு வாதம் நடந்தது ஒரு அத்தியாயம் அஞ்சு மணி ஆயிட்டு இளையில உட்கார வேண்டிய சந்தர்ப்பம் வருத்தப்பட்டார் மண்டலம் தேசத்தை வந்து கண்டுபிடித்த வாசாலுக்குறது ஒரே போக வரணும் இது புக வர்ணமா பெற்றிருக்களுக்கு ஆதிப்பூச்சி வருத்தப்பட்டார் மண்டன ஆச்சாரியா சொன்ன போய் பார்த்து எல்லாம் கதியில இருந்து சூடா ஆச்சாரியுமே அப்படி சாஸ்திரம்ல ஆச்சாரியால விஷ்ணுவர்ணத்துல வச்சு விட்டாருணம் வச்சு பண்ணா சன்னியாசியில பிராமணா கிடைக்கலாம் எத்தினு வச்சு சொல்லியிருக்காள் என்ன அர்த்தம் இருக்கணும் நீயேன்டாத் இவனை உட்காந்து என்ன அர்த்தம் வேதமித்தான் மிக்கத்துக்கு அபிபுலி என்ன சத்தத்துக்கு சமானம் ஏதாத்தியம் பண்ண வச்சுணா எந்த யஜ்யம் மதிச்சத்துக்கு சமானம் போது ஓன அழுவர் நம்ம பாக்கலாம் சந்தோஷமா இருப்பார் பணம் ஆறா கொடுத்தாங்க அந்த தட்சிணா காலம் வந்த உடனே ஒரு பேருக்கு மனத்தை எடுத்து கொடுக்கற போது அழுவர் ஆயிட்டேன் அந்த யா சத்த யஜ் கொடுக்கணும் நடக்க பாத்தான் கதே யும் விவாகித்த களம் நெல் அடிக்கணம் யஜ்யம் குழந்தையுடைய கல்யாணம் உபநயனம் இந்த காலங்களெல்லாம் கணக்கு பாக்காதே திருதலன யோஜனையும் காக்காதே அவன் வாரி கொடுக்கணும் பிரிவாளி முதகம் புரோக்தம் ம்ிச்ச வை விஷம் காலமா திக்கு அண்ணம் நாயுது விஷத்துக்கு சமம் எது நூறு கழுவுஹட்டாள் சாத்தத்துக்கு எப்பலம் சாத்தம் பண்ண வேண்டிய நாள் பைஜினம் என்று ஒரு கேள்வை கேட்டு நீ பத சொல்லிட்டு நீ தீர்த்தம் சாப்பிடலாம் எடுத்து நீரோட போய் நீ தீர்த்தம் குடிச்சா சா மாட்டேன் பரவிட்டு போட கட்ட தி பஹரஸ்வாம் அப்போ இன்னும் அகடா இருந்தா ஹோன அழுவேன் பேர் போய் தீர்த்தம் சாப்பிடுவேனா எடுத்து போவேனா அம்மா சொல்லல என்ன சிக்க என்ன சந்தோதிக்கு சாதுக்கள் மகான்கள் உபதேசம் பண்ணுகிறவர்கள் என்ற ஒரு அர்த்தம் நேற்றுக்கும் பேருந்து அவள் இருக்கிடம்தான் திக்குன்னா என்னன்னா அவாதான் உபதேசம் பண்ணுவாள் தர்ம தத்துவத்தடுக்கு அவளை போய் அண்டனமாம் சந்தோதிக்கு ஜலமா ஜலம் எது நூறு ஜலம் என்ன ஜலம்ம பிரவேசத்தை அந்த புருகன் இருக்கான் ஜீவன் அவன் தான் அந்த ஆகாச ரூபியான பரமாத்மா அவன் அகண்டமான ஒரு வஸ்திருக்கே ஜீவனே தான் அவன் உனக்கு அவனுக்கும் வந்து இல்லை ஏதோ ஒரு குடத்தை வச்சா தனிப்பட்ட ஒரு இடவெளி என்ன இருக்கு இந்த படத்தை எடுத்து மகாகாசத்துல கட்டாகாசம் சேருவது போல இந்த சாப்பாடு கேட்டால் பசு நாள் நமக்கு எங்க பசு இருக்கோ இந்த கிரகத்துல அந்த கிரகத்துல இருந்து தீகங்கள் எல்லாம் சந்திக்கும் அனுபவிக்கூடிய இந்தியங்களால அனுபவிக்களை எத்தனைக்கு எத்தனை குறைக்கிறானோ அத்தனைக்கு எத்தனை பெரிய கேமத்தை அடையான விஷம் விஷயங்களை வேணும் வேணும்னு அது வேணும் இது வேணும்னு யாச்சனை பண்றானே இந்த யாச்சனை பண்ற அண்ணன் நாயனுக்கு விஷம் ஆத்மாவுக்கு கழு சொ கால பெரிய காலம் உடாடி அவன் பெவாள் ஆத்துக்கொண்டுட்டா சாத்தம் பண்ணு சாமகன் ஆத்துக்கொண்டுட்டா சாத்தம் பண்ணு ப்ளாக ஸ்ராத்தம் பண்ணுங்கிறி அவன் பிளா முன்னாடியா கூப்பிட்ட நீங்க சாப்பிட சொல்லணும் கால நம்பி பரம திருப்தி ப்ராசு மூணு வருஷம் பசிக்காலாம் திருப்தியா ஒரு ஒரு வருஷம் பசுவும் பால் பசுவும் தயிர் பசு பால்னால பண்ணின பட்சங்கள் இதுகளை போட்டா வட்சர பிரீத்தின் ஒரு மாசம் திருப்தியாம் உருந்து சேத்தாக்கு சாதத்துல ஓதுமா திரையினாள் ஓதுமை சேத்தாக மூணு வருஷம் திருப்தியா திருக்களுக்கு ரேஷன் டயத்துல சார்த்தத்துக்கு ஓதுமை இல்லாமல் பண்ணலைங்க அவன் என்னமோ பண்றான் வார்த்தை சொல்லி வாத சொல்லி அவங்க அப்பிக்கை இருக்கும் தெரியாதனால எங்கேயும் சொல்லிக்கலேயே வந்து சாலை கூட கொடுத்தாவது இருந்தாங்க ஆனா அப்படியே ஒருபடி கோதுமையை வாங்கி வந்து சொல்லி மூணு வருஷம் சுத்தியா இருக்கு மான்கள்த்தாலம்மண கால கதம்பா யக்ஷமன்யசரி தர்மபுத்திர நான் சொன்னேனே இது சரிதான் நான் தர்மபுத்திரன் கதம்பா யக்ஷமன்யசை என்ன தன்னுடைய தான் சொன்னத மட்டும் அதுதான் சரினு நினைச்சுக்க மாட்டாள் மகான்கள் உங்களுக்கு எப்படி தோன்று கட்டா தர்மஸ்தர் எக்ஷன பார்த்து மறுபடியும் என்னால் தன்னுடைய தர்மத்தை நடத்துவது காய்ச்சி காய்த்து பண்றது அம்மா அப்பா உள்ள அம்மா அப்பாவை தெய்வமாக நினைப்பது ஒன்றங்களை தன் காயத்தை செய்வதுதான் தன்னுடைய நடத்துவதுதான் தபஸ் தபஸ்வகம் மனதை அடக்குவதுதான் பொறுமை என்னன்ன சம்சாரம் கோவிச்சிருந்தா பிரத சொல்லாம இருந்ததா பொறுமை காவி கிடைக்காது அது கம இல்லை சகிஷ்வம் சீதோஷ்ணம் சுக துக்கம் இது எல்லாத்தையும் பொறுத்து வருது ரொம்ப குழு வந்த உடனே ஆகும் கத்துவன் வெயில் தீவா போனவுடனே விரலா வீட்டி விட்டு உயிர் தாங்களே தாங்களேன்னு கத்துவன் கட்சத்துக்காக வெ வெயில் குறைஞ்சிவிடுமா அழகினத்துக்காக பேன இந்த ரெண்டையும் என்ன அகாரியனம் தப்பு காரியங்களை செய்யாமல் இருப்பதுதான் லஜ்ஜயாம் प्रोच्यते கஷ்மிரிதாச்சோ என்றால் என்னத்தினரூபத்தை அறிவித்தான் ஞானம் அவருக்கு பாறாங்க தூங்கு இது இப்பமா ரொம்ப தெரிஞ்சுக்கிறது ஞானம் இல்ல இந்த இருக்கு அவன் தடி எடுத்தா மாடு ஓடுறது பில்லு மேட்டினா கிட்ட வருது இந்த ஜானம் அவன் பட்டணத்தை கொடுத்தா குழந்தை வருது ஒரு தோழ எடுத்து காட்டுனா குழந்தை அவன் வயசான கழக ஒரு தடி எடுத்து அடிக்க ஓடுறான் சுட்டா புடிச்சா கிட்ட வரா இது ஞானமா கொசு வருது புல்லு கெட்ட காட்டுனா தடி எடுத்தா அந்த போடுது தத்வார்த்த சம்போதா தத்துவத்தை உணர்வதுதான் அடைஞ்சிருப்பதுதான் சித்தம் அடங்கணும் கைகால்களை அடக்கி வைக்க அவன் அப்படியே நாலு மணி மூணு மணி உட்காண்ட பண்ண கட்ட மாதிரி அது அபியாசத்தால வந்துடும் சித்தம் அடங்காது அது அப்படி உலகம் நோக்க நல்லா இருக்கணும் நினைப்பாசமா நினைச்சா கூட அவனை பிரிவனா நமக்கு தோன்றுவதுன்னு அது எப்படி என்னமா வாஸ்தவமா சுகமா இருப்பாருன்னு புரியாமத்தல் எல்லாரும் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கணும்னு மீட்டிங் மீட்டிங் கத்தினா கூட அவன் நல்லவன் நமக்கு தோன்றுறது பாஸ்தவ நினைக்கிறவள போது அவனையும் நினைச்சு அது பெரிய ஒரு தன்மமாகினால்தான் அப்படி நமக்கு தோன்று வாய் நாளையாவது எல்லாரும் சமச்சித்ததா இதுவாய் நடப்பது நேராக நடப்பது நாள் மனதில் கோஷம் இல்லாமல் இருப்பது சமச்சித்ததா ராகாதிகள் இல்லாமல் வேண்டியவையும் வேண்டாரி நம்ம ஜாத்தியா அப்படி இப்படி சொல்லுவாங்க நம்ம ஜாதியா நம்ம ஜாதி என்ன பண்ணுவோம் அப்படி கேப்பேன் அதெல்லாம் போகணும் பிரசாந்ததா சந்தருவ மனு ஜெயிக்க முடியாத சத்ருவாரு ஒரு கல்வியை அவன் சாது நாடு என்று ஒரு கேழ்வை இப்படி நாலு கழுவு கேட்டாள் எட்டம் தர்மபுத்தரைத் முடியாத ஒரு கேள்வை அதுக்கு வித சொன்னார் கோஹ கோபம் ஜிக்க முடியாதான் கோபம் கோயோ அவனை ஜிக்கவே முடியாத அவன் அசது நல்லா மாதம் மழை கூட்டுறது சம்சாரம் போயிட்ட தேக்கி நின்று தேக்கி நின்று உடம்பு மூக்கு உரையடியை ஒழி விட்டு வெண்ண சேச்சுன்றதுக்கு அப்புறம் ஊர் நவா அதுக்காக வெந்நீர் அப்புறம் வெந்நீர் தவறத்தை கொண்டு போய் இருக்கு அடுப்புல வச்சா ஆங்கெல்லாம் உள்ளுகுது மரங்கள்லாம் ஈரம் நெருக்குட்டி எல்லாம் அதை எடுத்து குளிச்சு குளிச்சி பார்த்தது ஊருக்குட்டி முழுக்க கல்லு வர அண்ணி பார்த்து வந்த நெருக்குட்டி எரிய மாட்டேங்கிறது அவளை சம்சாரம் போயிட்டா இருக்க ஆளு இந்த மார்ஜியத்தான் இத்தனை கஷ்ட பண்றேன் மூடுக்கு குடி பாத்தா தான் தெரியும்ங்க அந்த அம்மா அங்க இருந்து அவ நல்ல நேரம் கடச்சுவேனே அவ தன்னூரே எல்லாம் அபனிகி கிரானே நான் இந்த மார்ஜியத்தான் ஈரணி புடி ஈர வரேந்து தந்தார் கோமோ மூடிபாதை தான தெரியும் என்ன தேதிக்கு முன்னாடியே வெனிர போடுன்னு தேஞ்சே போறன்னு சொன்னானே அந்த அம்மா சொன்னாளா என்ன தேதிக்கு முன்னாடியே வெனிரன்னு போடு அப்பறம் தேஞ்சே போறனால இது ஊரனம்னு சொல்லிவிட்டு العربيه என்னை அங்க குட்டியே அப்புறம் ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணிட்டு அந்த ஜனத்திற்கு அடுப்பில் இருந்தது எல்லாருடைய பணத்தையும் தோணுமா அந்நிய அர்த்தம் அல்லாம் சீதாத வியாசி சாஹு சாஹுவா இருந்தால் எல்லாருக்கும் அவன் தான் சாதுரியா இருந்தால் சித்தயா தயவெல்லாம இருப்பான் அப்படி நூற்றி நாலு டிகிரி ஜூரம் தவிப்பா கொஞ்சம் எந்நீர் மாதிரி போய் சம்சாரத்தை வச்சு சொல்லுவாங்க சாு நமக்கா பூக்கீஹே கஷ்ட ோ மோகம் என்ன மோகோஹி தர்ம மூடத்தம் நல்லது கட்டதா நினைக்கிறது கட்டத நல்லதான் நினைக்கிறது இது மோகம் என்று சொல்லுவது இது சாதாரணமா மோகத்துக்கு அர்த்தம் தர்மபுத்திர சொன்னார் அதெல்லாம் தர்மத்தை என்னதுன்னு தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கே அதான் தர்மம் என்னதுன்னு அவன் எத்தியாவது போக்கிருஷியாக்கிட்டு நூறு அவன் தர்மம்லாம் கொடுக்க மாட்டான் அவனுக்கு புரியாது மானம் அஹங்காரம் அர்த்தம் வரும் ஒரு அகங்காரத்துக்கு மானம்னு பேர் இல்லை நான் நினைச்சுரியா இருப்பான் கூட்டா ஏன்னு மாட்டா மூணு நாலு தடவை கூட்டத்துக்கு அப்புறம் போல உள்ள அதுவும் பெரிய சின்ன பெயின் இருக்கானே ஆலசியம் உன்னதெல்லாம் குடி இருக்குன்னு கோயிலா இருக்கு கூப்பிட்டா அவன் ஏங்கிறதுக்குள்ள பேங்க் தான் ஓடி வராரு அளவீண்டும் குடும்பம் ஓடி வரா அவர் வரவோரு தலையில் அடிச்சு விடா எனக்கு இல்ல நான் அவரை கூப்பிடுறேன் அவர் ஓடி இருந்து நான் செய்யினேன் சொல்லுவோம் வயசான வாழ்க்கெல்லாம் சேம்பல் இல்ல சின்ன பையனெல்லாம் சேம்பரியா இருக்காங்க கதி தோஷமோ நமக்கு தெரியலன்னு நல்ல பழக்க வழக்கம் இல்ல இல்ல குழந்தைகளுக்கு ஊழல முழுக்கொண்டு நல்லத்தை செஞ்சு ஏன் நெட்டி கட்டுன வாட்டியா காக்கிறாரா அவன் சின்ன பையன்கள் அவன் அவரை கட்டா அவரை அதுக்காக அவர் வித்தியாசம் வெச்சு கட்டுக்காம போய்விடாது நெட்டி கட்டுக்கிட்டு அவன் அவன் விட்டு சரஸ்வதி அவன்கிட்ட வரமாட்டாள் அவன் எதை எடுத்துக்கணுமோ நல்லா எடுத்துக்கிட்டு வெற்றி விட்டு அப்படி போகணும் சம்போச்சப்படாம குழந்தை இருக்காங்க குழந்தைகள்லாம் அரசா இருக்கா ஏதாவது எல்லாம் வளர்ந்து ஓடிவர்டாப்பான் சின்ன பையனை இருக்க வேண்டாமோ இல்ல காரணம் தெரியுமோ களி தோஷம் அந்த படிக்க போற இடம் போக்குவரத்து அதை பொறுத்து போயிடுறது அதனால நல்ல வித்யாசாலைகள்லாம் நல்லா விருத்தி ஆகணும் ஆர்த்திகமான ஸ்கூல்கள் இருந்தா அந்த குழந்தைகள் தான் நல்லா ஆவார் அது வாங்கிட்டுயே நல்ல நிலத்தை விட்டு வளர்த்தா நல்ல ஜலத்தை விட்டு வளர்த்த செடியை நல்லா கிளம்ப முடியும் இருபது மட்டும் அவன் பழகற இடம் ஆயிடுவார் அவன் ஏதாவது கரிஞ்ச பிரசிங்க ஆயிடுவான் அப்பா அம்மாக்கு அனுகூலம் எல்லாம் போடுவான் அப்படி எல்லாம் ஆயிடுவார் ஆரஸ்னா தனம் அர்த்தம்னா தத்துவமான ஆலசியம் எதுன்னு கேட்டால் அதுதானில்லை அஜானம் தான் அருவி மைதான் சோகமாக்கம் துக்கத்து நாள் தன்னுடைய தர்மத்தை தைரியமா யவனத்தன் விடாமல் அசங்காம அதை அனுப்டிக்கிறானோ அதுதான் தைரியம்னு வேற இருப்பது என்று அர்த்தமா ஒரே கேஷமா கிடைக்க அது போய் இன்னொன்னு இருக்கும் இந்தியம் அப்படியே இந்த வடக்கை இந்த கலர் கலர் கொடுத்து அப்படியே பண்ணி வச்சிருக்கோம்னு விட்டா விட்டாய் உடனே சன்னியாசி மன்னு வாங்கி தங்கணும் தோணுறேன் அடக்கிற சாதோம்யா நாள் கோபுத்தே சூடம்பலம்பறதில்லை மனதில் இருக்கிற அழுக்க போக்குனு தான் ஸ்நானம் அதுக்குதான் ஆச்சமநாதிகள் அச்சுதாயன் மக நந்தாயன் மகா கோவிந்தாயன மகான் தீர்த்த மனோமல தியாகம் மனதில் இருக்கிற அழுக்கெல்லாம் என்னன்னால் பூதரட்சணம் பிராணிகளை ரட்சிப்பது பிராணிகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதுதான் தெரியும் தானம் என்று சொன்னால் தர்மபுத்திரன் அவருடைய மனசு அப்படிப்பட்ட மனசு தர்மபுத்திர மனசு கப் பண்டித கப் பண்டிதப்புமாஞ்ஞேயஹ படிச்சு வன்னாயாதி பண்டிதன் என்பது யாரின் கேட்டால் ஆ ஹாस्तिकஹ கர்தவ்சு உச்சதே நாस्तिकனாரி நூறு கேள்வி கேட்டால் சதன் கோ முர்கஹ உட்கஹ பூகனாரி பொறுப்பில்லை என்று நூறு கேள்வி கேட்டால் கஷ்டகம் கஷ்டகாமப்யாதி காமம் நாய்ன்னன்னு கேட்டால் அவர் ஒண்ணும் பண்ண மாட்டா நீ எல்லாம் சொல்லிடுறேன்னு கேட்டா என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கா என்ன நான் எழுதியிருக்கா என்ன என் பேர் எழுதியிருக்கா என்ன சொல்ற அவர் பண்டிதர்ல பண்டிதன்னாருன்னா தர்மம் அறிஞான் பண்டிதன்னா தர்மபுத்திர பண்டித்தோஜே அருண் முட்டாளோ காவம்னா என்னன்னார் ஜனன மரணத்தை எது குடுக்கிறதோ அதுக்காம பருத்தியார் நல்லா இருக்கிறத பார்த்து புரித்து கொள்ளாததுக்கு ஆத்திரியம் என்று சொல்வது வழக்கம் இவன் மனசு தவிக்கிறதா மாத்திரியம்னா கொர்த்தியா நல்லா இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டான் அவன் தவிப்பான் வேற அவனுக்கு என்ன கிடைக்கும் நாள் மாத்திரியம் நாள்